அனந்தமங்கலமூர பதினெட்டாம் ஆமாமிஸ ீர்வரமோ மி என்று வேதத்தினுடைய முதல் பகுதியான கர்மகாண்டம் இரண்ட இரண்டா இறுதி பகுதியான ஞான காண்டம் இரண்டுமே மிச்சையாக போகுமே என்ற ஒரு சந்தேகம் தோன்றக்கூடும் ஆம் அதுவும் மிச்சைதான் சந்தேகம் என்று இந்த ஸ்லோகத்திலே சித்தாந்தம் பண்ணுகிறார் கவன ஆத்மநித் மகா நித்ரா ஆன்மாவை பற்றிய அறியாமை என்னும் பெரும் உறக்கத்தில் உதித்த இந்த உலகமாகிய நீண்ட கனவில் மும்ோக்ம் முதலான சிறந்த பிரமைகள் தோன்றுகின்றன இதுவும் விசேஷமான பிரமதாம்பா இது வித்யா மாயா அது அவித்யா மாயா கண்டபடி வாழ்றதுன்னா அவித்தியாமாயா முறையான தர்ம வாழ்க்கையை வாழ்றதும் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதும் வித்யா மாயா தான் ரெண்டுமே மாயைக்குள்ளதான் அடக்கம் இது சாத்திக பிரதானம் அது தாமச பிரதான ஜீவனம் ஆனா எல்லாமே தீர்க்க நம்ம தூங்குற போது கனவு காண்றோம் அதுல ஒரு சிறிய உலகம் இருக்கு இப்ப எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப ஏதோ பெரிய உலகம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆக நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகம் பெரும் கனவாகும் பெரும் கனவாகும் அந்த கனவுக்கும் இந்த கனவுக்கும் ஒன்றும் பெரிய வேற்றுமை இல்லை அது பிராத்திபாசிக்கம் இது வியாபகாரிக்கு கனவு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகின்ற கனவு அவனவனுக்குத்தான் உண்மை அது வந்து பிராத்திபாசிக சத்தியம் என்று சொல்லப்படும் கனவு பிராத்திபாசிக சத்தியம் ஆனால் இந்த அனுபவிக்கிற பிரத்ய இந்திரியங்களை கொண்டு அனுபவிக்கின்ற இந்த உலகம் நம் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பதால் இதை வியாவகாரிக சத்தியம் என்று சொல்லுகிறோம் ஆனால் இதை வந்து ஆராய்ந்து அறிந்தோமே ஆனால் இதனுடைய இருப்பு தத்துவம் நமக்கு விளங்குகிறது பிறகு இதுவும் பொய் என்று நிச்சயிக்கப்படுகிறது பாரமார்த்திக சத்தியம் எது என்பது விளங்கிக் கொள்ளப்படுகிறது உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இதை அறிவுபூர்வமாக நீக்கிவிடுகிறோம் ஆக இது கனவுதான் ஏதே ஸ்வர்க மோக்ஷாதி விபிரமாக ஸ்புரந்தி ஏதே ஸ்வர்க மோக்ஷாதி விபிரமாக ஜன்மய தீர்கி சப்ஜெக்ட் வந்து இந்த விப்ரமங்கள் எல்லாம் எதுல ஆத்ம அஜானமாகிய மகா நித்ரால் உண்டான இந்த ஜெகத்மயமான தீர்களை இதெல்லாம் விளங்குகிறது தோன்றுகின்றன ஆனா இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறான் இப்ப இந்த ஸ்லோகம் ஓவர் அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம் இந்த உலகத்துல ரெண்டு அனுபவம் இருக்கு போக்யம்னு ஒண்ணு போக்தான்னு ஒண்ணு போக்யம்னா என்ன ஜட பிரபஞ்சம் போக்தான்னா அதை அனுபவிக்கின்றவன் போக்ய போக்திரு அனுபவிக்கிறவன் ஒருத்தன் அனுபவிக்கப்படும் பொருள் இருக்கு அனுபவிக்கப்படும் பொருள் போக்யம் அனுபவிப்பவன் போக்தான் அப்ப இந்த ரெண்டு இந்த போக்தாங்கிறது சேதனமாக தானே இருக்க முடியும் நிம்மதாத அகங்காரம் சொல்லிட்டோம் இருந்தாலும் கூட மீண்டும் அந்த போக்திருத்தமும் போக்கியமும் என் மீது என்ற ஒரு கருத்தை சொல்ல போகிறார் உண்மையில் நான் போக்தாவும் இல்லை போக்கியமும் இல்லை நைவ போகியம் ந போக்தா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் நான் அனுபவிக்கப்படும் பொருளும் அன்று அனுபவிப்பவனும் அன்று என்ற அனுபவிப்பவன் என்ற ஸ்டேட்டஸையும் நீக்கப்போற எப்போ உலகத்தை உண்மைன்னு சொன்னா தான் அனுபவிக்கிறவன் உண்மை உலகத்தையே நம்ம நெகேட் பண்ணதுக்கு பிறகு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவன் ரியல்னு எப்படி சொல்றது அதையும் குணம் இல்லைன்னு அந்த வஸ்து இல்லைன்னு சொன்னா அனுபவிக்கிறவங்கிறவனும் கிடையவே கிடையாது அனுபவிக்கிற சம்சாரியோ உண்மையில கிடையவே கிடையாது வரைக்கும் சம்சாரம் இருக்கு சம்சாரத்திலிருந்து விடுபடணும் samsari வியாபகாரிக திருஷ்டில தான் உண்மை பாரமார்த்திய திருஷ்டியில கிடையாது அப்படிங்கறத விளக்குறதுக்காக வேண்டி रहा जड़ अर्थ श्लोक चल रोय अजडे मयि कल भिभागे समे चि चरा चवत्ताज विभागोय कल्पितः अयम जडाजड विभाग உயிரற்ற பொருள்களும் உயிருள்ள பொருள்களும் விபாக இது ரெண்டும் விபாகம் விபாகம்னா என்ன விவிச்சிய பாகம் விபகம் திருச்சி தெரிஞ்சுகிரும் இதெல்லாம் அயம் அஜடே విభாகஹ அய இந்தங்கர இன் திஸ்ங்கர இந்த சிதா bhasஹ இந்த சிதா bhasஹ இந்த शरीரம் द्वासु पर्णास जुजा सखाया समानं वृक्षं परिशस्वजाते तयो नन्पिप्पलं स्वादव्रत्यननशन्न नньоभिजाकशीति நான் சுத்த பரிபூர்ணம் மயி மாயையா கல்பிதா அஜானேன கல்பித அறியாமையினால் அல்லது மாயையினால் என் மீது இந்த ஜட அஜட விபாகம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால போக்யமும் கிடையாது போக்திருத்தமும் கிடையாது கர்த்திருவம் போக்திருவம் ஒன்றும் கிடையாது கர்த்திருவம்னா என்ன கர்மாவெல்லாம் பண்றது போக்திருத்தம்னா கர்ம அனுபவிக்கிறது புரியும் தன்மை கர்த்தம் பலனை அனுபவிக்கும் தன்மைஸ்து பிரவர்த்தே அன்னைக்கே அது விளக்கம் சொல்லிட்டேன் சரி அதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் சொல்லுங்களேன் இரண்டாவது வரியில சொல்லுகிறார் சராசர விபாகவத் ஒரு செவுர் இருக்கு அந்த செவரில் வந்து செவ் ஒரே மாதிரி இருக்குது அந்த செவரு எந்த விகாரமும் இல்லை அப்படி அந்த செவரு அசைகிறது இல்லை அச்சலமாக இருக்குது அது பியூர் ஒயிட்டாக இருக்குது அது மேலே என்ன பண்ணுறோம் நம்ம வர்ணங்கள் எல்லாம் அடித்து அதில் என்ன பண்ணுறோம் யானை குதிரை மானு நரி மனுஷ எல்லாத்தையும் வரைகிறோம் அப்புறம் மலைகள் இந்தபடி இந்த மலைகள் எல்லாம் அதில் வரைகிறோம் அதில் எப்படி அதுலேயும் அசையக்கூடிய உயிரினங்கள் வரைகிறோம் உயிருள்ள யானை சிங்கம் போன்றவர்களையும் வரைகிறோம் உயிரில்லாத மலைகளையும் வரைகிறோம் அது எப்படி அந்த ஒரு வித்தி பாக சமய சித்திரே சராசர விபாகவது அசைகின்ற அசையாத பொருள்களை எல்லாம் வரைகிறோமோ அது போலத்தான் அஜடமாகியாசன் அனுபவிக்கிற இந்த உலகம் இந்த ரெண்டும் சைத்தன்யமாகிய என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்ப வித்தி பாக சம சமயங்கிறது நிர்வீகாரம் அச்சலம்ங்கிறத குறிக்கிறது இந்த சமத்துவங்கிறது நிர்விகார அச்சலம் நிர்வீக்கார அச்சலதாச்சமத்தில் தான் விஷமே வர்றது விஷமம்னா என்ன விஷமம்னா வேற்றுமைகள் சமம்னா ஒற்றுமை மாறாமல் இருப்பது சமம் மாறக்கூடியவைகள் விஷமம் विषम्य प्रपंचम विषम विदयेमणे कविस्तनी पंडित समदर्शिना कल अड़क मुड़ा ब्राह्मणन பசுமாட்டின்ிடத்திலும்ானையின்ிடத்திலும்ாயின்ிடத்திலும்ாயை சமைத்து சாப்படுவதிடத்திலும் அறிவாளிகள் ஒரே பொருளை காண்கிறார்கள் கண்ணுக்கு வந்து சண்டாளம் தெரியும் பிராமணன் தெரியும் ஆனா அறிவுக்கு என்ன தெரியும் பொருள் ஒன்றுதான் இது புத்திக்கு வழங்கும் புத்திக்கு தான் வழங்கும் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மர் பகவான் அடுத்த ஸ்லோகத்திலே நிர்தோஷம்ஹி சமம் பிரம்ம அது மாதிரி இங்க சமய சித்ரே பித்தி பாகே சமய சித்ரே சர அச்சர வித் ஒரே சினிமா தலைதான் அப்போ வந்து சமய சித்திரேன்னு சொல்லி செவத்தில் இருக்கிற வரைஞ்சிருக்கிறத சொல்றாரு அவர் பெரிய ராஜகவிய ராஜ ராஜ ஆஸ்தானத்தில் இருந்ததுனால நிறைய வர்ணங்கள் படங்கள்லாம் இருக்கும் அதனால சொல்லியிருக்காரு சினிமா திரையில அழகான கோவில காட்டுறான் ஐயப்பன் கோவில காட்டுறான் எல்லாம் நடக்கிறது அப்புறம் பார்த்தா கண்ட கண்ட சீனல்லாம் வர்றது ஒரே திரை தான் அதில் நல்லது கெட்டது ரெண்டும் கெட்டான் சோசோ எல்லாத்தையும் அதில் தான் பார்க்கறோம் அத்தனையும் அந்த ஒரே திரையில தான் பார்க்கறோம் திரை எப்படி இருக்கு நெல் விகாரமா அச்சலமா திரை பார்க்க முடியுமோ அது ஏதாவது நடுவில் நடுவில் திரை அது போன்று சுத்தமான சர்வகதமான சைதன்யம் நிர்வீகாரமாகவும் அச்சலமாகவும் வித்தியா சர்வகதா ஸ்தானு அச்சலா சனாதனஹான்னு அது அப்படியே சமமாக இருக்கு அதில் தான் இந்த விஷமங்கள்லாம் உண்டாகிறது நீர் வந்து நீர் வந்து சமம் அலைகள் நுரைகள் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் விஷமம் நிறைய விஷம் சமத்துக்கு ஆப்போசிட் விஷமம் விசமஹ அது வந்து கிராமர் ரூல் படி சமத்துக்கு விரோதம் விரோ சமத் விரோத சமஹா விஷமஹ அது சகாரம் வந்து சகாரமாக மாறிடும் அதனால விஷமா ஜடா ஜட விபோ விபாகோயம் என்ன பண்ணணும் திருஷ்டாந்த முதல்ல போட்டுவிடணும் அதுக்கப்புறம் தாஷ்டாந்தத்தை போட்டு செகண்ட் லைன்ல முதல் எழுதி முதல்ல எழுதி ஃபஸ்ட் லைன் செகண்டாக எழுதிடும் புரிய ஆகையால எல்லாமே கற்பிக்கப்பட்டது ஒரு மாய தோற்றம் பா பேசாம அது இருக்கே இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்காது அதெல்லாம் வந்து கற்பிக்கப்பட்டவைகள் சேரி எல்லாத்துக்கும் சாட்சி சாட்சி சாட்சின்னு சொல்றேன் அப்ப சாட்சின்னு சொல்ற போது சாட்சியம்னு ஒன்று இருக்கத்தானே இருக்கு நீங்க அதை ஒத்துக்கத்தானே ஓணும் அப்ப சாட்சியம்னு இருக்கு சாட்சின்னு ஒன்னு அப்ப துவைத்தந்தானே எப்படி துவைத்தந்தானே வருது இப்படி இருக்கும்போது தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துல நீங்க என்ன சொல்றீங்க தத்துற பதம் வந்து ஈஸ்வரனிடத்துல இருக்கிற சுத்த சைதன்யத்தை குறிக்கிறது தொங்குறது ஜீவனிடத்துல இருக்கிற சுத்த சைதன்யத்தை குறிக்கிறது அசிங்கிற பதம் வந்து தற்பதத்திலையும் தொம்பதத்திலையும் இருக்கிற சுத்த சைதன்யத்தின் மூலம் ஐக்கியம் சொல்லுகிறது அப்படின்லாம் சொல்லுகிறீர்களே என்ன இருந்தாலும் வஸ்து அத்வைத்தம் சித்திக்கலையே சாட்சித்வம் சாட்சிதாங்கிற ஒரு குவாலிபிகேஷன் இருக்கேன் இப்ப சாட்சியம் இருக்கிறவரும் சாட்சிதாவும் இருக்கத்தானே இருக்கு அப்படின்னா சாட்சித்தாங்கறதும் கல்பனை தான் அப்படின்னு நான் வந்து உனக்கு புரியறதுக்காக சொன்னேனே தவிர இப்ப முதல்ல என்ன சொன்னோம் அறியப்படு பொருள் அரிபவனே உண்மையானவன் அறியப்படும் பொருள் ஒரு தோற்றமே அப்படியானால் அரிபவன் என்கின்றது உண்மையா இல்லையா அப்படின்னா அறிபவன் என்னும் தன்மையும் தோற்றமே அறியப்படும் பொருள்களை நீக்கிவிட்டோமே ஆனால் அறிபவன் என்கின்ற ஸ்டேட்டஸும் கிடையாது ஆயினால அறியப்படும் பொருளோ அறிபவனோ உண்மையில் இல்லவே இல்லை அப்படிங்கறத நிரூபிக்க போறார் அடுத்த ஸ்லோகத்துல ஸ்லோகம் படிக்கலாம் லமேபரா மேஷிவிக்க ேய்திம்ே சாி அப்ப நான் என்னிடத்தில் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு குவாலிபிகேஷன் இருக்கே என்ற ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா அதுவும் கூட உண்மையில் சைத்திய உபராக ரூபா மே சாட்சிதா சைத்திய உபராக ரூபா வியாவகாரிக திருஷ்டியில இந்த அந்தரணத்துல இருக்கிற சிதாபாசனுக்கு வேறாக இல்லாத காரணத்தினால இந்தமாதிரி சிதாபா சைதன்யம் இந்த இடத்துல இருந்துருக்கு இந்த இடத்துல அந்த கரணம் இருக்கு அதுல வந்து தனியா வர்றதுன்னு எல்லாம் கிடையாது நமக்கு நம்ம திருஷ்டாந்த சொல்றோம் சூரியன் உடனே ஒண்ணுதான் இருக்கு நிறைய குடங்கள்லாம் இருக்கு இந்த குடங்கள்ல நிறைய ஜலம் இருக்கு அந்த ஜலத்துல வந்து பிரதிபிம்பிக்கிறது சூரியன் இந்த பிரதிபிம்பம் இதை போல தான் ஆத்மா எங்கும் நிறைஞ்சிருக்கு ஒன்னா இருக்கு ஒரு ஒரு சரீரத்திலே அந்த கரணத்திலையும் எல்லாரும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம் சொல்லுறோம் அப்போ என்ன நினச்சிக்கோ இந்த திருஷ்டாந்தை அப்படியே கொண்டு வரணும்னா என்ன ஓ ஓ ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டுருக்கு போல் இருக்கு அதனால சைதன்யம் ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் உடம்பு இருக்கு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறதுன்னா ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் சைத்தன்யம் சூரியனை மாதிரி ஒரு இடத்துக்கு கட்டுப்பட்டதல்ல கால தேச வஸ்து பரிச்சின்ன சூன்யம் காலத்தினாலும் பொரு காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத ஒரு பொருள் சைத்தன்யம் அதனால சைதாபாசனையும் அந்தக்கரணத்தையும் வியாபிச்சிருக்குமா இருக்காதா சந்தேகம் அந்த கற்பிக்கப்பட்ட பொருளின் மீதும் அது வியாபிக்கப்பட்டிருக்குமா இல்லையா வியாபிக்கணும்னு சொன்னா ரெண்டு மூணு துவைத்தம் வந்துடும் அதனால சைத்திய உபராக ரூபாமே சைத்திய உபராகம் சொன்னா அசோசியேஷன் சம்பந்தம் அர்த்தம் சைத்தியம்னா புத்தி அந்த அர்த்தம் அந்த சேர்ந்திருக்கிறதுனால தான் எனக்கு சாட்சிதா அந்த கரணத்தையே நெகேட் பண்ண பிறகு வாஸ்தவமா கிடையாது தாத்வி கிருஷ்ணர் பகவான் அழகா சொல்லுவார் கீதையில் என்னுடைய பிறப்பையும் செயலையும் உள்ளவாறு தெரிந்து கொள்ளுகிறானோ அப்ப என்ன தியா தேகம் புனர் ஜன்ம நைத்தி அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணுங்கிறதுக்காக சொன்னியாக இருக்கும் ஆத்மாவுக்கு இல்லவே இல்லை சிதம்புதேகே இயம் உபலக்ஷணமேவ அது வந்து சாட்சிங்கிறது அப்படி அங்கங்க தனித்தனியா ஏதோ தனியா எல்லைக்குட்பட்டதாக நினைத்துக் கொள்ளாது எந்த விதமான அலைகளும் இல்லாத சைதன்ய சமுத்திரம் அப்படிங்கிறார் அலைகள்ங்கிறது என்ன எல்லாம் தான் அறியாமை அறியாமையிலிருந்து உண்டான எண்ணங்கள் பல்வேறு தோற்றங்கள் எல்லாம் தரங்கங்கள் தரங்கம்னா என்ன அலைகள் அலைகள் இல்லாத கடல்கிறார் அலைகள் இல்லாத கடல் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களோ கிடையாது எங்கேயும் இப்போ ராமேஸ்வரத்துக்கு போனால் தெரியும் அந்த முன்னாடி இந்த அக்னி தீர்த்தம் அநேகமாக அலை இருக்காது அதில் அதேதோ ஆனால் அது எல்லா நேரமும் அப்படி இருக்காது பௌர்ணமி அமாவாசைக்கும் வந்துடும் அங்கேயும் அதாவது நிஸ்தாரம் அது உலகத்தில் அனுபவிக்கிறது ஆனால் இது அப்படி இல்லை ஒருபொழுதும் இதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அவ்வளவுதான் நிஸ்தரங்கம் நிர்விகாரம் அம்புதேஹ அம்புதீகி ந சமுதிரம் சைத்தன்யம் அலைகள் எதுவுமற்ற மாயத் தோற்றங்கள் எதுவுமற்ற சைதன்யத்தை விளங்க வைப்பதற்காகத்தான் இந்த சாட்சி என்கின்ற சொல்லையை உண்மையில் இல்லையா அசம்ஷன் சொல்றோம் எடுத்துக்கொண்டிருக்கும் அது ஸ்திரீலிங்கம் அதனால ஈயம் சாட்சிதா உபலக்ஷணமே எந்த விதமான மாறுபாடு அற்ற அந்த சைத்தன்ய சமுத்திரத்தை விளங்கிக் கொள்ள வைப்பதற்காக இந்த சாட்சிதா என்ற சொல்லை பயன்படுத்துகிறோமே தவிர உண்மையில் அது சாட்சியும் அல்ல ஆக எப்படி இது பண்றது பாருங்க முதல்ல சாட்சின்னு இன்ட்ரடியூஸ் பண்றது சாஸ்திரம் என்ன பண்றது சாட்சின்னு இன்ட்ரடியூஸ் பண்றது ஆத்மாவை வந்து சாட்சி விபாகம் ஆத்மா அநாத்ம விபாகம் சாட்சி சாட்சியம் ரெண்டா பிரிச்சு உபதேசம் பண்றது சாட்சி தான் சத்தியம் சாட்சியம் வந்து தோற்றம் சொல்லுறது அதுக்கப்புறம் என்ன சொல்றது சாட்சியம் தோற்றம்னு சொன்னா சாட்சி தோற்றம் அதுக்கு இந்த இதுக்கு வியாக்கியானம் பண்ணி ஆசிரியர் சொல்றார் ஜகத் பிரம்ம காரணத்துவது ஜகத் பிரம்ம ஜெகத்காரணத்துவதுங்கிறார் இந்த உலகத்துக்கு பிரம்மத்தை காரணமா சொல்ற மாதிரி தான்ப்பா இது அப்படின்னு என்ன சொல்றோம் பிரம்மம் காரணம் உலகம் காரியங்கிறோம் அப்புறம் என்ன சொல்றோம் காரணத்துக்கு அன்மீமா காரியம் இல்லைங்கிறோம் காரியம் இல்லைங்கிறோம் அப்புறம் காரணம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது என்னது காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது என்னது காரணங்கிறோம் அப்புறம் என்ன சொல்றோம் காரிய காரணங்கிறதே கிடையாதுங்கிறோம் புரிய வைக்கிறதுக்கு தெரிந்ததை கொண்டு தெரியாததை புரிய வைத்து தெரியாததுதான் உண்மை என்று நிரூபித்து தெரிந்ததை தோற்றம் என்று நீக்கிவிட்டு அந்த உண்மையை நிரூபித்து விடுவது இது வே ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லி கொடுக்குற ஒரு கிரமம் அது மாதிரி சொல்ற ஜகத் ஜெகத் பிரம்ம காரணத்துவது ஜகத்த பிரம்ம காரணம்னு சொல்ற மாதிரி தான் உண்மையிலே ஜெகத்துக்கு பிரம்மன் காரணம் கிடையாது காரணம்னு சொன்னா அப்புறம் என்ன ஆயிடும் சவிகாரம்னா வந்துடும் அப்புறம் அதுக்கு விவர்த்த காரணம்னு போடணும் இது ஆயிரத்தி எட்டு இருக்கு அதுல சும்மா ஒண்ணும் சொல்லிட முடியாது நிர்வீகாரம்ங்கிறது பொருந்தாம போயிடும் நம்ம ஏதோ மேலழந்த வாரியா அதிகமா ஆழமா படிச்சிடும் வேண்டாம்ங்கிறதுக்காக வேண்டி சும்மா கேட்டுக்கிறதுனால அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை கொஞ்சம் யோசிச்சோம்னா க உலகத்துக்கு காரணம் சொன்னா அவர் விகாரம் ஆயிடுவார் ஆனா மேலிருந்த வாரியாக நம்ம கேட்டு சாமியார் சொல்றாரு பரவாயில்ல நம்ம யோசிக்கிறதே இல்லை சாமியாரே யோசிக்க சொன்னா தான் யோசிப்போம் எல்லாமே இன்னொருத்தர் புஷ் பண்ணணும் கிடையாது நம்ம பராதீனம் சரி அப்போ சாட்சிதா அப்படி ந அது வந்து புரியறதுக்கா சொன்னோம்ப்பா வாஸ்தவமா சாட்சிதாங்கிறது கிடையாது தஸ்மாத்து Eva aham asmi அைத்தமேவசம் அதுவை அஹமஸ்மி சச்சிதானந்தலட்சம் அடுத்தீர் மூஷாடி அமேர்ணி மூஷாடிஜன்மிகேர் மேரா ஆஹ் மூருஷான்னு ஒரு பாடம் போட்டிருக்கா மிருஷான்னு ஒரு பாடம் இருக்கு ரெண்டு பாடமும் இருக்கு எனக்கு அதை பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு பெரிய வாழ்க்கை கேட்டு சரி அமதாப்தேக அதாவது நான் அமிர கடலாக இருக்கிறேன் அமிர்த அப்திஹி சும்மா அழிஞ்சு போற ஆள் கிடையாது இந்த உடம்பு மனசு புத்தி தான் அழிஞ்சு போகக்கூடியது சர்வகமான நித்தியசுத்த முத்தமான சைதன்யம் ஒரு பறவை சுவைத்து சாப்பிடுகிறது இன்ப துன்பங்களை இன்பத்தையும் சுவைக்கிறது துன்பத்தையும் சுவைக்கிறது மற்றொரு பறவை இன்ப துன்பங்களைக்கு சாட்சியாக இருக்கிறது அது சுவைப்பதை இது பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிற அதற்கு இன்ப துன்பங்கள் உண்டோ இன்ப துன்பங்களை சுவைத்தல் என்பது உண்டோ இல்லைதான் இங்கேயும் என்னென்ன அமிர்தாப்தே அமிர்திகி அப்திக சமுத்திரம் அதோட கடல் மலை இதுதான் வழக்கமாக கவிகளுக்கு இதெல்லாம் தான் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்போவுமே அன்பனும் பிடியில் அகப்படும் மலையேதான் அதான் ஆரம்பிக்கிற போது ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே இப்போ இதெல்லாம் வந்து எதுவும் பெருஷ சொல்லணும் அவ்வளோதான் என்ன உலகத்துலேயே அது என்ன அது மகத் பிரம்ம அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப்பா எத்வத் தத்வத் காமாக எம் பிரவிசந்தி சா சாந்தி ஆப்னோதி அது நான் வந்து பரிபூரண சச்சிதானந்த கடலில் சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே பாட்டே இருக்கேன் சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் விழறது என்ன அதுதான் இருக்கும் அது புரிய அந்த விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம் அது மாதிரி சச்சிதானந்தம் சமுத்திரம் அமிர்த அப்தி அமதம் அமணம் அமிர்தம் அமிர்தம் அஜகா அமிர்தா ஒண்ணுதான் அஜகான் பிறப்பற்றவன் அமிர்தஹா இறப்பற்றவன் அமிர்தி மே அப்படி இருக்கக்கூடிய என்னிடத்தில் அதாவது நுரைகள் அமுதக்கடலாகிய என்னிடத்தில் தோன்றுகின்ற அலைகளால் நுரைகளால் நுரை அர்த்தம் நுரைகளால் அந்நுரைகள் தான் பிறப்பான் நுரைகள் தோன்றுகிறது நுரைகள் ஒழுங்குகின்றன நானும் அமுத கடலாக இருக்கின்றேன் என்னிடத்தில் உடல்கள் தோன்றி இருந்து ஒடுங்கிக் கொண்டிருக்கின்றன அதனால எனக் கொன்னு அழிவு இல்லை அவைகளுக்குத்தான் தோற்றமும் ஒடுக்கவுமே தவிர அவைகளுக்கு இருப்பாக இருக்கின்ற நீராகிய எனக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை ஜீர்ணின்னு என்னர்த்தம் அழிவு அழிவில்லை எனக்கு ஒன்றும் அதனால ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது இந்த உடம்பு தோன்றினத்துனால எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் கிடையாது இந்த உடம்பு அழிய போறதுனால எனக்கு ஒன்றும் வருத்தமும் கிடையாது அது ஜஸ்ட் புத் புதீவாரிணி நீர்ல தோன்றின நீர் குழி மாதிரி அது வந்திருக்கு அது போக போறது எனக்கும் அதுக்கும் அது வந்து ஒரு தோற்றம் அவ்வளவுதான் எனக்கு ஒன்றும் கிடையாதுக்காக சொல்றார் என்ன கடல் அடுத்த சொல்றது மலையாகும் அப்படியே ஒரு பெரிய ஸ்படிக மலை ஸ்படிக மலை அது எதை குறிக்கிறது தெரியுமா பரிபூர்ண ஞான ஸ்வரூபமாகிய பரிபூர்ண ஞான சுத்த ஞான ஸ்வரூபம் எது ஸ்படிக மலை ஸ்படிக மலை ஓர்திருஷ்டி சொல்லுகிறது உபனிஷத்து நான் மலையின் சிக்கரம் போன்று இருக்கிறேன் என்று சொல்கிறது தைத்திரி உபனிஷத்து அப்போ அந்த ஸ்படிக மலையினால சாயங்காலம் அந்த சூரியன் இருக்கே ஸ்படிக மலை இருக்குன்னு வச்சுக்கோ சாயங்காலம் வந்து இந்த சூரியன் வந்து அஸ்தமிக்கிறபோது அப்படியே ஒரு சிகப்பு கலர் வந்து அந்த மேகம் வேற இருக்கும் அந்த மேகங்கள்லாம் வேற இருக்கும் அந்த மேகம் வந்து என்ன பண்ணும் அந்த சூரியனோட அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க ஸ்படிக பின்னாடி அருண சூரியன் அருணசூரியன் அப்படியே ஒரு அந்த ஸ்படிக மலையை வந்து கலர் பண்ணும் உண்மையிலே ஸ்படிகளோ ஒண்ணும் கிடையாது அதிக தூய படிக படிகமான மலையாகிய படிகம் ஸ்பட்டிகம் காலையில் கேட்டு கோயில் சொல்றாங்க திருநேத்ரம் பஞ்சவகிரகம்னு சொல்றோம் இங்க ஸ்பட்டிகி அத்ரிகி ஹிமாத்ரிகி ஹிமலைக்கு வந்து अगर <coughs> மாலை நேரத்து மேகங்களால் உண்டாகும் மாறுபாடுகள் நிறத் அவைகள் எனக்கு இல்லை நமக்கு என்ன தெரியும் அது பாக்குற போது பாருங்க அந்த அந்த மலை வந்து எப்படி சக்கச்சவ தெரியுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உண்மையிலங்க சிவப்பு கிடையாது அந்த மேகத்தோட வேலை அந்த அந்த டஸ்ட் தானே கலரே கிரியேட் பண்றது இந்த டஸ்ட் எல்லாம் சேர்த்துதானே அதெல்லாம் கிரியேட் பண்றது அது ஒரு மாதிரி அது வந்து அந்த சூரியனுடைய பிரகாசத்தை வந்து இப்படி எல்லாம் பண்ணி அந்த தோற்றங்களை பண்றது அது மாதிரி சுவாப்ர சந்தியாப்ரமை அந்த மேகங்களால அதை கொஞ்சம் மறைச்சா அப்படி இப்படின்னா பண்ணுகிறது ஆனா எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கதம் அப்பிரகாசி அப்பிரகாசம் அறியாமையாகிய இருள் என்னை எப்படி தொட முடியும் ஒரு முடியாது என்று தெரிந்து கொண்டதை போல இது ஆக என்ன இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்றோம் அதாவது பிறவிகளும் மரணங்களும் ஆகிய பல மரணங்களும் ஆகிய நுரைகள் அமுதக்கடலாகிய எனக்கு ஒரு குறவையும் ஏற்படுத்த முடியாது படிக மலை போன்று இருக்கின்ற எண்ணெய் இந்த மாலை நேரத்து மேகங்களால் உண்டாகும் உண்டாகும் மாற்றங்கள் என் மீது இருப்பது போல தோன்றுகின்றது அவைகளும் உண்மையில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி உண்மையை உள்ளவாறு விளங்க வைக்கிறார் லக்ஷ்மி தரகவி என்னும் இந்த ஆசிரியர் இனி 22, 23, 24 மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று ஸ்லோகங்களிலும் சச்சிதானந்தம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று பதங்களும் பரம்பொருளுக்கு குணமல்ல தர்மம் அல்ல அதுவேதான் பரம்பொருள் என்று சித்தாந்தம் பண்ணுகிறார் மற்ற மதஸ்தர்கள் பலர் அத்வைத தத்துவத்தை பின்பற்றாத மதஸ்தர்கள் பலர் சச்சிதானந்தம் என்பது இறைவனுக்கு குணம் என்று சொல்கிறார்கள் சத் என்பதும் சித் என்பதும் ஆனந்தம் என்பதும் இறைவனுடைய குணம் என்று சொல்கிறார்கள் குணம் வேறு குளி வேறு என்ற அடிப்படையில் அவர்கள் இவை குணமாக சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் சச்சிதானந்தமே பிரம்மம் என்று சொல்லுகிறோம் சச்சிதானந்தத்துக்கு சச்சிதானந்தம்ங்கிறது ஒரு குணம் கிடையாது சத்தே பிரம்மன் சித்தே பிரம்மன் ஆனந்தமே பிரம்மன் இந்த விஷயத்தான் இப்ப சொல்ல போகிறார் மிக அழகாக இதை சொல்லுகிறார் ரொம்ப அழகு அவர் அதை கொடுக்கிற விதங்கள் மிக அழகாக இருக்கு ஸ்லோகத்தை படித்துக் கொள்ளலாம் என்ன என்ன பண்ண தெரிஞ்சுக்க போறோம் இப்போ அப்படியே சப்ஜெக்ட் முடிய போறது தெரியுது பாருங்க நெருவிகாரம் சொல்லியாச்சு அகங்காரம் கிடையாதுங்கிறத நிரூபிச்சாச்சு அப்புறம் வந்து இந்த போக்திருபோக்ய பிரபஞ்சம்னு சொன்னா கூட அந்த போக்திருத்தமும் சத்தியம் கிடையாது சாட்சிதாவும் சத்தியம் கிடையாது உண்மையிலேயே நான் வந்து அமுத கடல் ஆனந்த இந்த எதுவும் இந்த மேகங்களோ அதனாலேயோ என்னிடத்துல எந்த மாற்றங்களும் உண்டாக முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லி நான் பிரம்மந்தான் நான் பிரம்மன்தான் நான் பிரம்மன் தான் சந்தேகமே கிடையாது அகம் பரிபூரணம் பிரம்மைவ அஸ்மிங்கிறத திருத்தமாக உறுதியாக சித்தாந்தம் பண்ணுகிறார் இந்த ஆசிரியர் இனி இந்த சிதானந்தம் என்பது குணமன்று தர்மம் என்று அது ஸ்வரூபம் என்று சொல்ல போகிறார் படிப்போம் நமோ நபஸியே धर्मो भावात। மேசமோஸி சரிஷ மே சூமேவ நேஸ்வரமேவ நமஸ்து அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தர்க்கமா அந்த புத்தியை நாம் படிப்போம் என்ன அர்த்தம் எனக்கு சத்துவங்கிறது இருப்பு தன்மை இருக்கு இல்லையா இருக்கும் தன்மை அது என்னுடைய நேச்சரே அதுதான் நான் தான் அது என்னை அதையும் தனியா பிரிக்க முடியாது அது ஏதோ விகார விகாரி மாதிரி இல்லது குணகுணி மாதிரி இல்ல தர்ம தர்மி மாதிரி இல்ல சத்தியம்ங்கிறது ஒரு குணம் அந்த சத்தியத்தை உடையவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லை இது இப்ப உண்மை பேசுறோம்னு சொன்னா அவன் சத்தியவான் அப்ப சத்தியத்தை உடையவன் அப்ப சத்தியம்ங்கிற சம்பந்தம் அவனுக்கு இருக்கு அப்போ அசத்தியவானாகவும் ஒருத்தான் இருக்க முடியும் ஆனால் அந்த சத்துவம்ங்கிறதுக்கே இருப்பு இந்த இருப்பை இப்படி சொல்ல முடியாது அதான் சொல்றாரு ஸ்வரூபமேவ அக்னியில உஷ்ணம் வந்து ஸ்வரூபமாக குணமா ஸ்வரூபம் அதை எடுத்துட்டா தனியாக குணம்னு சொன்ன குணம்னு சொன்னால் எடுக்க முடியும் குணத்தையும் குணியையும் பிரிக்க முடியும் குணம் இல்லாமலையும் குளி இருப்பான் ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இளமை அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தது அது போயிடுது இப்போ வேற முதுமை அப்படின்னு ஒரு தன்மை வருதுன்னு வச்சோங்க அது மாறுறது இல்லை அப்போ குணங்கள் மாறும் குளி மாறுவானோ மாறமாட்டோம் அது மாதிரி சத்துவங்கிற ஸ்டேட்டஸ் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் கொஞ்சம் நாளைச்சு போய்டுன்னா அது சரி வராது அதனால தான் ஸ்வரூபம்னு சொல்கிறோம் இந்த ஸ்வரூபம்னு சொன்னால் நேச்சர் இயல்பு அப்படின்னு அர்த்தம் அதுதான் நான் சத்துவம் சத்வம் அப்படின்னா சத்தாக இருக்கும் தன்மை அதுதான் என்னுடைய நேச்சர் நது தர்ம அது எனக்கு ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது என்னுடைய குணம் கிடையாது நது தர்மா அப்போ இதை எப்படி நிரூபிப்பீர்கள்னா நபஸ்து ஆகாயத்தை போல கொஞ்சம் இது சற்று நுண்ணியது தான் ஆனால் அதே சமயம் புரிந்து கொள்வது எளிது அதுக்கு அடுத்த பதத்தில் ஒன்று பாருங்கள் அன்னஸ சதக அபாவாது எனக்கு வேறாக சத்துன்னு ஒன்று இல்லாததுனால சத் ஜாதி சத்து ஜாத்திக இஷியத்தை சத்துவமானது ஜாத்தியாக இருக்கிறதில்லை ஜாத்தின்னு சொன்னால் உங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் விவரமா சொன்னதான் அது புரியும் இப்ப நமக்கு எல்லாருக்கும் மனுஷாத்திக மனுஷாத்தி அதுக்குள்ளதான் நிறைய பிரிவுகள்லாம் மனுஷ ஜாதிக்குள்ளேயே முதல்ல காமன் ஜாதி மனுஷாதி அதுக்கப்புறந்தான் வர்ணங்கள் எல்லாம் வருது அதெல்லாம் விவகாரத்தை வச்சுட்டு இருக்கோமே அதனால அதெல்லாம் வருது இப்ப இது வந்து புஸ்தகம்னா புஸ்தகத்துவ ஜாதி இது வந்து லேகனி அப்பேனா என்னும் ஒரு ஜாதி அது அப்போது கடத்துவ ஜாதி பட்டத்துவ ஜாதி புஸ்தகத்துவ ஜாதி ஜாதிங்கிறது வந்து அந்த இருப்பில் இருக்கிற இன்னொன்று அது ஒரு குணம் ஜாதி குணம் கிரியால்லாம் சொல்லுவாங்க இப்போ ஜாத்தின்னு சொன்னால் சத்துவத்தை ஜாத்தின்னு சொன்னால் அது இல்லாத போதும் அது இருக்கணும் ஜாதி இல்லாத போதும் அது இருக்கிற மாதிரி இன்னொரு வஸ்துவாக இருக்கணும் அது அப்படி இல்லை அது இப்போ கடத்துவம் வந்து குடம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோம் இது குடம் அது ஒரு குடம் இந்த குடம் வேற அந்த குடம் வேற அப்ப இந்த குடம்ங்கிற ஒரு இது இருக்கே அது கடத்வ ஜாத்தின்னு சொல்லுவோம் கடத்துவ ஜாதி அது மாதிரி சத்துவத்தையும் ஜாத்தின்னு சொல்ல முடியாது ஆகாசத்தை பார்த்தியானா தெரியும் ஆகாசம்ங்கிறத ஆகாசம்ங்கிற ஒரு ஜாதி இல்லை ஆகாசம்ங்கிறதே அது ஆகாசத்துக்கு குணம் இருக்கு அது வேற விஷயம் ஆகாஷங்கிறது ஜாதி இல்லை ஆகாசங்கிறது ஒரு வஸ்து ஆகாசம்னா ஆகாசம் தான் ஆகாச ஒரு ஜாத்தியாக சொல்லுவோம் ஆனால் அது இல்லாமல் இன்னொரு ஏதோ ஒரு வஸ்து இருக்கணும் அப்படி எதுவும் கிடையாது ஆகினால சத் ஜாத்தியா இருந்தா அது தர்மமாக முடியும் அது எல்லா ஆகாஷ சத்துங்கிறது என்னென்ன ஆகாசம் இருக்கிறது குடம் இருக்கிறது துணி இருக்கிறது எல்லாத்துலையும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது இந்த சத்துவமானது இருப்புத்தன்மையானது அனைத்திலும் வியாபித்திருக்கிறது இருப்புத்தன்மையை உடைய இன்னொரு பொருள் இல்லை இருப்புத்தன்மையை உடைய மற்றொரு பொருள் இல்லை எனவே இருப்புத்தன்மையேதான் என்னுடைய இயல்பு என்னுடைய பிரம்மஸ்வரூபமாகிய என்னுடைய இயல்பு இருப்புத்தன்மை எனக்கு வேறான ஒன்று அல்ல என்னுடைய தன் என்னுடைய ஜாதி அல்ல அதாவது என்னுடைய தர்மம் அல்ல தர்மம் அல்ல எப்படி ஆகாசம் சொன்னா ஆகாசம் தான் ஆகாசத்துக்கு கிடையாது இருக்கிற ஆகாசம் அந்த குடத்துல இருக்கிற ஆகாசம் ஆகாசம் ஆகாசத்தை உடையதாக இருக்கிறது ஆகாசம் ஆகாசத்தை உடையதா இருக்கிறது அப்ப என்ன ஆகாசம் வேற என்னவா இருக்கு சொல்லு சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது அது மாதிரி என்ன புரிஞ்சுக்கணும் இங்க சுவம் அது வந்து சத்தன்னும் தன்மையை உடையதாக பிரம்மம் இருக்கிறது சொல்லக்கூடாது தன்மையை உடையதாக பிரம்மம் இருக்கிறது சத்தே பிரம்மம் இது புரியல நீ செத்தே பிரம்மம் சத்தே பிரம்மம் இருப்பே பிரம்மம் இருப்பது பிரம்மல்ல இருப்பே பிரம்ம சொல்ற வேற ஒரு சத்து கிடையாது நான் தான் எல்லாத்துலேயும் சத்தா இருக்கேன் நான்தான் எல்லாத்திலையும் சத்தா இருக்கேன ஆகையினால சத்து ஜாதி எனக்கு ஒரு சத்து சொல்லு சொல்ல சத்து இருக்கு அப்புறம் சத்து எதுக்கு இருக்கோ அது சத்தா சத்தான்னு கேக்கணும் சத்தை குணமைய பொருள் சத்தா சத்தா அப்படின்னு கேட்கணும் அது சத்து தானே அப்ப சத்துக்கு சத்துன்னு ஒரு குணமும் அப்புறம் தனியா அவர் சத்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்கணும் அப்புறம் உனக்கும் சரி எனக்கும் சரி தலையில இருக்கிற அவளை தான் புரிஞ்சுப்பீங்க கஷ்டப்படணும் ஏற்கனவே எனக்கு புரிய மாட்டேங்கிறது நீ புரிஞ்ச விஷயத்திலே நீ தகராறு பண்றிய புரிஞ்சுடுல்ல சத்துக்கு இன்னொரு சத்து சொல்லப்படாது சத்துவம் பிரம்ம இருப்பா இருப்பதே பிரம்மம் எனக்கு வேறாக ஒரு சத்து கிடையாது ஆகையினால சத்துங்கிறது ஜாதி இல்லை சத்ஜாதி அத சத்துணும் சத்தானது ஜாத்தியாக கருதப்படுவதில்லை இஷ்யத்தை கருதப்படுவதில்லை சத்தை ஜாதியாக யாரும் கருதுவதில் சத்து நேச்சர் பிரம்மனுக்கு சத்து நேச்சர் சத்து இல்லாம பிரம்மன் ஒண்ணு கிடையாது சத்தே பிரம்மன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா பிரம்மத்துக்கு லட்சணமே பிரம்மன் என்னது அது சத்தியம் அது ஞானம் அது அனந்தம் சங்கராஜர் அனந்தம் சத்தியம் பிரம்ம அனந்தம் ஞானம் பிரம்ம அனந்தம் பிரம்ம சொல்றார் அனந்தம் சத்தியம் இதெல்லாம் அந்தம் சத்தியம் இது அது நம்ம உடம்பு உடம்பு அந்த அதிஷ்டான சத்தியம் அனந்த சத்தியம் அனந்த சத்தியம் பிரம்மத்தனுடைய ஸ்வரூபம் அது இல்லன்னா பிரம்மன் கிடையாது சத்து கிடையாது பிரம்மனுக்குன்னா பிரம்மனே கிடையாது அதனால சத்துத்தான் பிரம்மன் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து ஆகாயத்தை போல ஆகாயத்திற்கு ஆகாயத்தன்மை எப்படி ஜாத்தியாக இல்லையோ ஆகாயத்திற்கு ஆகாயத்தன்மை எப்படி ஜாதியாக இல்லையோ அப்படி பரம்பொருளுக்கும் சத் சத்தானது தர்மமாக குணமாக இல்லை சத்துக்கு வேறாக இன்னொரு சத்து இல்லாததால் சத்தானது ஜாதியாக கருதப்படுவதில்லை அப்படின்னு பேர் இங்கே ஜாத்தின்னா இந்த ஐயர் முதலியாரு அந்த ஜாதினால் நினைக்கக்கூடாதுங்க இங்கே ஜாத்தின்னு சொன்னால் குணம்னு அர்த்தம் அந்த மீனிங்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஜாத்தின்னு சொன்னால் இந்த குணம் தர்மம் அந்த மீனிங்கை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் மனுஷ ஜாத்தி மனுஷி அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருளுக்கு தானே இப்படி பேர் வச்சிருக்கோம் சத்துக்கு சத்து ஒரு ஃபார்ம்ல இருந்தா ஒரு மனுஷாதி இன்னொரு ஃபார்ம்ல இருந்தா மிருகஜாதி அனதர் ஃபார்ம்ல இருந்தா ஜலஜாதி மண் வந்து கொடமான ரூபத்தில் இருந்தா கடத்தாதி மண் வந்து தட்டு ரூபமா இருந்தா ஸ்தாலிகா ஜாதி அவ்வளவுதான் அந்த ஜாத்தின்னு சொன்னா அந்த குரூப் அந்த தன்மை குணம் அப்படி அந்த மீனிங் யூஸ் பண்றோம் ஜாதி வந்து இல்லாட்டாலும் பொருள் இருக்கும் ஆனா பொருள் இல்லாம இருக்க முடியாது சத்து இல்லாம இருப்பு இல்லாம இருப்பது தோன்றாது இருப்பது இல்லாவிட்டாலும் இருப்பு இருக்கும் நிறைய பேருக்கு புரியாது சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை சொல்றோம் தெரியுமா சக்திங்கிறது அசத் அசத்துன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மித்யா வச்சு மித்யா அசத்துன்னு சொன்னா அத்திய அசத்து ஆகிப்டிங்களா எங்களை எப்படி ஆகிப்டிங்களா எங்களுக்கு இல்லாம அசத்து மித்தியா வஸ்து சத்துல தானே உண்டாக முடியும் சத்தில கற்பிக்க முடியும் ஆனா இல்லாட்டாலும் சத்துருக்குமா இருக்காதா தான் அக்கௌண்ட்ல சேகப்போ அதனாலே சிவம்னா பிரம்மன் சக்தி இல்லை இல்லையே இல்லையேன் சிவம் உண்டு இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு தெரியலே நினைச்சிட்டு இருக்காங்க உலகம் இயங்குறதுக்கு சக்தியும் சிவமும் தேவை உலகம் இயங்கணும்னு யாரு வேண்டிப்போ சக்தி இல்லை என்றாலும் சிவம் சக்திங்கிறது மாயா சிவம்ங்கிறது சைத்தன்யம் மாயை இயங்குவதற்கு சைத்தன்யம் வேணும் மாய இல்லாட்டாலும் சைத்தன்யம் இருக்கும் மாய இருக்குன்னே ஒத்துக்க போறது இல்லையா நம்ம படிச்ச போறோம் முன்னாடி தானே அற பாதி படிக்கிற போது தானே முழுசா படிச்சு படிக்கிற போது மாயாவது மண்ணாவதுங்க போறோம் இவர் சொல்றாரு பாரதியார் காலா என் அருகே வாடா உன்னை காலால் உதைக்கிறேன் என்ன தைரியம் பாருங்க காலா என் அருகே வாடா உன்னை காலால் உதைக்கிறேன் அப்போ என்ன அர்த்தம்னா விஷயம் புரிஞ்சு போச்சு அகம் கால காலா காலத்தை அறிவன் எவனோ அவன் கால நம்ம தெரியுமா இல்லையா நிகழ்காலம் தெரியுது கடந்த காலம் தெரியும் இல்ல வருங்காலமும் தெரிஞ்சுக்கத்தானே போறோம் வரும்போது தெரிஞ்சுக்கத்தானே போறோம் அப்ப காலத்தை அறிகிறவன் கால காலனா காலத்துக்கு உட்பட்டவனா காலசிய கால நாம தான் வேற யாரும் இல்லை கால கால காமதன காசிநாத பாஹிமான்னு காலகாலம் வேற யாரும் இல்லை நாம தான் நம்முடைய ஸ்வரூபம் தான் காலசிய அது வேற விஷயம் இருந்தாலும் புரியறதுக்காக சில விஷயங்களை சொன்னேன் ஆக சத்துவம்ங்கிறது ஜாதி இல்லப்பா ஜாத்தியோ தர்மமோ கிடையாது சத்வங்கிறது பிரம்மனுடைய இட்ஸ் ஓன் நேச்சர் அதனுடைய அக்னி பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க அக்னி சீதா வஸ்தி அப்படின்னா ரொம்ப வேதம் சொன்னோம்னு வச்சுக்கோ வேதத்திலேயே சொல்றேன் அக்னி சீதா அஸ்தி வேற ஏதோ பண்ணிருப்பான் இல்லாட்டி அதை எப்படி சீதம் ஆகும் கிடையாது கிடையாது அதை சொல்ல போறார் ஸ்லோகம் படிக்கலாம் அமசம் வாயேயோ பூமேவெ ீ அசம்ேய்பே ஜம்மேவ இ க எனக்கு ஞானம் தான் எனக்கு ஞானஸ்வரங்கிறபே ஒரு மாதிரிதான் இருக்கு ாலும்ரவாயில்ல புரிஞ்சுக்கணும் நான் ஞானஸ்வரூபம் அஹம் சித்வரூபி இது வந்து இரண்டாவது ஸ்லோகத்துக்கு விளக்கமா அமைகிறது நல்லா வச்சுக்கணும் அகமஸ்மி கதாச்சின் நாகம பிரியா கதாச்சின் நாகம பிரியா பிரம்மஹிவாக சச்சிதானந்த லட்சணம் அதே ஞாபகம் எனக்கு ஞானஸ்வரூபம் ஒருவேளை நீ அதனாயிடும் தெரியுமா ஒண்ணு அது அனாத்மாவாகும் இல்லாட்டி அசத்தாயிடும் நீ வந்து அதை குணமாக கூறுவாயே ஆனால் ஒன்று அனாத்மாவாகும் அல்லது அசத்தாகிவிடும் ஏனென்றால் அறியப்படுவதால் அது அனாத்மாவாகிவிடும் அறியப்படாததால் அது அசத்தாகத்தான் இருக்க முடியும் அறியப்படாததால் அசத்தாகிவிடும் அதை அறிஞ்சுக்க முடியாது குணமா இல்லைன்னு சொன்னா அது வந்து அக்னேயத்வையோ பதேயம்னா என்ன அறியப்படுவது அக்னேயம்னா என்ன அறியப்படாதது அதை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொன்னா தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னா அது அசத்தாத்தான் இருக்க முடியும் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொன்னா அசத்தாத்தான் இருக்க முடியும் கண்டிப்பா இந்த உலகத்துல எதை வேணாலும் நம்மளால முடியும் நம்மளுக்கு பிரயத்னம் பண்ணினா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் ஆக அது தெரிஞ்சுக்கவே ஒருபொழுதும் முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா அது அசத்தாத்தான் இருக்க முடியும் சந்தேகமே இல்லை அது ஒருபொழுதும் நீ தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னா அது அசத்தாகத்தான் இருக்கும் அல்ல தெரிஞ்சு கொள்ள முடியும் சொன்னா என்ன ஆகும்னா நீங்க வந்து ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் பிரம்மத்தையும் கூட தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றோம் ஆனா தெரிந்து கொள்ள முடியாதுன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கே சொன்ன ஞாபகம் இருக்கா நான் அறிந்து அறிய விரும்பவில்லை நான் அறியவில்லை அறிய விரும்பவில்லை அந்த கேனுவ பனிஷத் வாக்கியத்தை மறந்துடக்கூடாது மேலும் அடுத்த ओम ओं पूर्णमद पूर्णमद पूर्णापूर्ण मुदच्यते शांति, शांति शातिश्शा हरि ओम। शान्ति, शान्ति, शान्ति,